ஹதீஸ் நூற்றி இருபத்தி இரண்டு சாயித் பின் ஜுபை ரதியுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது ஹசர் அலிஹலாம் அவர்களை சந்தித்த மூசா அவர்கள் இசரவேலர்களின் நபியாக அனுப்பப்பட்ட மூசா அல்லர் அவர் வேறு மூசா என்று நவுஃபுல் பக்காலி என்பவர் கருதி கொண்டிருக்கிறாரே என்று இபனு அப்பாஸ் ரதியுல்லாஹ் அவரிடம் கேட்டேன் அதற்கு அவர்கள் இறைவனின் பகைவராகி அவர் பொய் கூறுகிறார் எங்களுக்கு பின் உபயின் காபிரதிக்கிடையே அப்போது மக்களின் பேரறிஞர் யார் என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு தாமே பேரறிஞர் என்று அவர்கள் பதில் கூறிவிட்டார்கள் அவர்கள் இதுபற்றிய ஞானம் அல்லாஹோக்கே உரியது என்று கூறாததால் அல்லாஹு அவர்களை கண்டித்து இரு கடல்கள் சங்கமமாகும் இடத்தில் என் அடியார்களில் ஒருவர் இருக்கிறார் அவர்தான் அறிஞர் என்று அவர்களுக்கு செய்தி அறிவித்தான் என் இறைவனே அவரை நான் சந்திக்க என்ன வழி என்று கேட்டார்கள் கூடை ஒரு மீனை சுமந்து கொண்டு பயணம் செல்வீராக அம்மீனை எங்கே தொலைத்து விடுகிறீரோ அங்கேதான் அவர் இருப்பார் என்று அவர்களிடம் கூறப்பட்டது உடனே அவர் தம் பணியாளரான யூஷா பின் நூறு என்பாருடன் ஒரு மீனை கூடையில் சுமந்து கொண்டு நடக்க ஆரம்பித்து விட்டார்கள் நெடுநேரம் நடந்த கலைப்பில் இருவரும் ஒரு பாறையை அடைந்ததும் படுத்து உறங்கிவிட்டார்கள் கூடையில் இருந்த மெல்ல நழுவி கடலில் தன் வழியை நீந்தி போக ஆரம்பித்துவிட்டது மீன் காணாமல் போனது மூசாவுக்கும் அவரது பணியாளருக்கும் வியப்பளித்தது அவ்விருவரும் அன்றை மீதிப்பொழுது முழுவதும் நடந்து போய்கொண்டே இருந்தார்கள் பொழுது விடிந்ததும் அதுவரை கலைப்பை உணராத மூசா அலை அசலாம் அவர்கள் பணியாளரிடம் இந்த பயணத்தின் மூலம் சந்தித்து விட்டோம் எனவே நமது காலை உணவை எடுத்து வாய்ந்தார்கள் சந்திப்பதற்காக கட்டளையிடப்பட்டிருந்த இடத்தை தாண்டும் வரை சிரமத்தையும் அவர்கள் உணரவில்லை அப்போது பணியாளர் அவர்களிடம் பார்த்தீர்களா நாம் அந்த பாறையில் தங்கியிருந்த போதுதான் அந்த மீன் ஓடியிருக்க வேண்டும் நானும் மீனை மறந்துவிட்டேன் என்றார் நாம் தேடி வந்த இடம் என்று மூசா அலிகலாம் அவர்கள் கூறிவிட்டு இருவருமாக தமது காலடி சுவடுகளை பின்தொடர்ந்தவர்களாய் வந்த வழியே திரும்பி வந்து கொண்டிருந்தார்கள் இருவரும் அந்த குறிப்பிட்ட பாறையை சென்றடைந்ததும் ஆடை போத்தி இருந்த ஒரு மனிதரை கண்டார்கள் உடனே மூசா அலிகலாம் அவர்கள் அம்மனிதருக்கு சலாம் கூறினார்கள் அப்போது ஹலர் அவர்கள் உமது ஊரில் சலாம் கூறும் படக்கம் ஏது என்று கேட்டார்கள் நான் தான் மூசா என்றார்கள் இசுரவேலர்களுக்கு நபியாக அனுப்பப்பட்ட மூசாவா என ஹெதுர் அவர்கள் கேட்டார்கள் அதற்கு ஆம் என்று கூறினார்கள் உமக்கு இறைவனால் கற்றுத்தரப்பட்டதிலிருந்து எனக்கு கற்றுத்தருவதற்காக உம்மை நான் பின்பற்றி வரட்டுமா என்று கேட்டார்கள் ஹெதுர் அலை இஸ்லாம் அவர்கள் நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையோடு இருக்க ஆற்றல் பெறமாட்டீர் மூசாவே இறைவன் தனது ஞானத்திலிருந்து எனக்கு கற்றுத்தந்தது எனக்கு இருக்கிறது கற்று தந்திருக்கின்ற வேறொரு மாட்டேன் என்று கூறினார் அதற்கு மூசாலி செலாம் அவர்கள் உமது உத்தரவை மீறாத முறையில் அல்லாஹ் நாடினால் என்னை பொறுமையாளனாக காண்பீர் என்றார்கள் முடிவில் இருவரும் கப்பல் எதுவும் கிடைக்காத நிலையில் கடற்கரை ஓரமாகவே நடந்து சென்றார்கள் அவ்விருவரையும் ஒரு கப்பல் கடந்து சென்றது தங்களையும் அக்கப்பலில் ஏற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டார்கள் அவர்கள் அவர்களை அறிந்திருந்ததால் அவ்வொருவரையும் கட்டணம் ஏதுமின்றி கப்பலில் ஏற்றுக் கொண்டார்கள் ஒரு சிட்டுக்குருவி கப்பலின் ஓரத்தில் அமர்ந்து கடலில் ஒன்றிரண்டு தடவை கொத்தியது அப்போது ஹெதிர் அவர்கள் மூசா அவர்களே இச்சிட்டு குருவி கொத்தியதால் கடலில் எவ்வளவு குறையுமோ அதுபோன்ற அளவுதான் எனது ஞானமும் உமது ஞானமும் அல்லாஹுவின் ஞானத்தில் குறைத்துவிடும் என்று கூறினார்கள் சற்று நேரம் கழிந்ததும் கப்பலில் பலகைகளில் ஒன்றை அலிஹசலாம் அவர்கள் கலச்சினார்கள் இதை கண்ட மூசா அலிஹலாம் அவர்கள் நம்மை கட்டணம் ஏதும் என்று ஏற்றிக்கொண்ட இந்த மக்கள் மூழ்கட்டும் என்பதற்காக வேண்டுமென்று கப்பலை எப்படி உடைத்து விட்டீரே என்று கேட்டார்கள் மூசாவே நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையோடு இருக்க ஆற்றல் பெற மாட்டீர் என்று நான் முன்பே உமக்கு சொல்லவில்லையா என்றுதற் கடல் வழி பயணம் முடிந்து மீண்டும் இருவரும் நடந்து போய் கொண்டிருந்தார்கள் அப்போது ஒரு சிறுவன் ஏனைய சிறுவர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான் ஹெல்தூர் அவர்கள் அவன் தலையை மேலிருந்து பிடித்து இழுத்து தமது கையால் திருகி தலையை முறித்து விட்டார்கள் உடனே மூசா அலே சலாம் அவர்கள் யாரையும் கொலை செய்யாத ஒரு பாவமும் அறியாத தூய்மையான ஆத்மாவை கொன்று விட்டீரே என்று கேட்டார்கள் அதற்கு எழுதிர அவர்கள் மூசாவே நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க முடியாது என்று உம்மிடம் நான் சொல்லவில்லையா என்று கேட்டார்கள் இந்த வார்த்தை முந்தைய வார்த்தையை விட மிக்க வலியுறுத்தலுடன் கூடியது என இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர்களில் ஒருவரான கூறுகின்றார் மீண்டும் இருவரும் சமாதானமாகி நடந்து போய் கொண்டிருந்தார்கள் முடிவாக ஒரு கிராமத்தவர்களிடம் வந்து அவர்களிடம் உணவு கேட்டார்கள் அவ்வூரார் அவர்களுக்கு உணவு அளிக்க மறுத்துவிட்டார்கள் அப்போது அக்கிராமத்தில் ஒரு சுவர் கீழே விழுந்துவிடும் நிலையில் இருக்க கண்டார்கள் உடனே அவர்கள் தமது கையால் அச்சுவரை நிலைநிறுத்தினார்கள் இதை பார்த்துக் கொண்டிருந்த மூசா அலிசல்லாம் அவர்கள் நீர் விரும்பி இருந்தால் ஏதாவது கூலி பெற்றிருக்கலாமே என்று அவர்களிடம் கேட்டார்கள் இச்சம்பவத்தை நபிசல்லு அலிசல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு மூசா மாத்திரம் சற்று பொறுமையாக இருந்திருந்தால் அவ்வொருவரின் விஷயங்களில் நமக்கு இன்னும் நிறைய வரலாறு கூறப்பட்டிருக்கும் அல்லாஹ் மூசாவிற்கு அருள் புரிவானாக என்று கூறினார்கள்